வணக்கம் நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த இன்று ஜூன் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு ஹெலனா பிஸ்கோபியா என்பவர் தத்துவவியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதலாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு வெர்ஜீனியா அமெரிக்காவின் பத்தாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா மற்றும் கொலம்பியா நாடுகளிடையே ராஜ்ய உறவுகள் மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த டைரி ஆஃப் என்னும் பெயரில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் த டைரி ஆப் ஆனி பிராங்க் என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வட கொரியாவின் தென்கொரியா மீதான படையெடுப்பை அடுத்து கொரியா போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நம் உலகம் அவர் வேர்ல்டு முப்பது நாடுகளில் காண்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் அவசர கால சட்டத்தை பிறப்பித்து தேர்தல்கள் மற்றும் மனித உரிமை போராட்டங்களை தடை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மொசாம்பிக் விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டன் நடந்த உல கோப்பை கிர போட்டிகளின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா மேற்கிந்திய தீவுகளை வென்று உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குரோஷியா மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் தங்களது விடுதலையை அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சவுதி அரேபியாவில் கோபார் கோபுரத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விண்டோஸ் தொன்னூத்தி எட்டு வெளியானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புரோகிரஸ் என்கின்ற ஆளில்லா விண்கலம் ரஷ்ய விண்வெளி ஆய்வுக்கூடமான மிர்ருடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியது இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சங்கரப்பிள்ளை பரராஜ சிங்கம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் நாற்பத்தி நான்காவது தலைமை ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசேதா கிருபலானி உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி சிங் இந்தியாவின் ஏழாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் சிவலிங்கம் இலங்கை கனடிய தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடராஜா ரவிராஜ் இலங்கை அரசியல்வாதி வழக்கறிஞர் மனித உரிமை செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சைஃபுல் இஸ்லாம் கடாபி லிபிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விளாடிமிர் கிராம்னிக் ரஷ்ய சதுரங்க வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூஜா தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு முத்து வடுகநாதர் சிவகங்கை பாளைய மன்னர் ஏழாம் ஆண்டு ஜீவா இந்திய திரைப்பட இயக்குநர் ஒளிப்பதிவாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுஜாதா கிருஷ்ணன் மலேசிய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்க பாடகர் மற்றும் நடிகர் இந்நாளின் சிறப்புகள் பிலிப்பைன்ஸில் மறநாள் ட்ரீ டே மொசாம்பிக் விடுதலை நாள் குவாத்தமாலா நாட்டில் ஆசிரியர் நாள் மற்றும் உலக தோல் நிறைமை இழத்தல் நாள் வெண்புள்ளி நாள் இன்று மேலும் மாலுமிகள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை